உபதிரவங்களில் நமக்கு ஆறுதலாயிருக்கிற ஆத்தம நேசருக்கு துதியும் கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக எல்லாம் கைகூடி வர வேண்டும் என்று விரும்புகிற நம்முடைய வாழ்க்கையில் திடீரென்று எதிர்பாராத உபதிரவம் ஏன் வருகிறது தேவன் ஒரு மனிதனை எப்படி தெரிந்து கொள்கிறார் வானமண்டலத்தில் நடக்கப் போகிற யுத்தத்தில் ஆட்டுக்குட்டியானவரோடு நிற்கிறவர்கள் யார் என்று உபதிரவங்களில் உங்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை தேவன் தம்முடைய அப்போஸ்தலராகிய எஸ் ஏசுதாசன் அவர்கள் மூலமாக உங்களுக்கு அருளுகிறார் பொறுமையாயிருங்கள் கர்த்தர் தம்மால் தெரிந்து போராடி ஜபிக்கிற விஷயங்களில் நீடிய பொறுமையாயிருக்கிறாராம் கவலைப்படாதிருங்கள் உபத்திரிலிருந்து உங்களை விடுதலை விடுதலையாக்க கத்தர் இந்த ஆலோசனைகளை இன்று உங்களுக்கு தருகிறார் ஆசீர்வாதமாய் தவறாம கொண்டு போறீங்க வீட்டுல மூணு வேளையும் பாட்டியத்தை கேக்குது இப்ப மாத்தாலும் பயவுல கை மாதா இருக்கிறீங்க உங்களுக்கு அந்த உபத்திரம் என்று கேக்குறாங்க கேக்கும்போது சிலருக்கு பதில் சொல்ல முடியாது சிலர் சொல்லுகின்றார் ஏ கடவுளை தேடாத கூட நல்லா இருக்கிறான் கடவுளை தேடி தேடி நம்ம வாழ்க்கையில தானே நெருக்கடிகளும் பாடுகளும் பிரயாசங்களும் உண்டாக்கொண்டே இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் அறியாமையினால் அறிந்து கொள்வதா வார்த்தை நமக்கு சொல்லப்படுகின்றது நல்லது என்று அதனுடைய உண்மையை அறிந்து கொண்ட பரிசுவார்கள் சொல்லுகின்றார்கள் உலகத்தில நிறைய ஊழியங்கள் நடக்கிறது நிறைய ஆராதனை நடக்கிறது சீக்கிரமாக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டுள்ள யார் என்பது வெளியேறணும் ஆகும் என்பதை நான் உங்கள் மத்தியிலே தீர்க்க தரிசனமாக சொல்லிக்கொள்கின்றேன் தேவனுடைய நாமத்திற்கு மயம உண்டாவதாக மறுபடியும் இந்த வாரத்தின் முதல் நாள் இந்த பரிசுத்தின் நாளில் நம்ம திருப்பாதம் கிடந்து வந்து ஒக்கர் பரிசு ஆராதனை தேவன் நம்ம எல்லோருக்கு நல்ல கருவிக்காக நம் ஆண்டு வரை வாழ்த்துவோமாக தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஆண்டவராகிய தேவன் தமிழர் பிள்ளைகளை நடத்தும் வழிகளை நாமும் புரிந்து கொண்டு அந்த வழியில நாம் தேவ சமூகத்தில் கரத்தை பிடித்துக் கொண்டு முன்னேற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார் நாம் அதாவது மனிதனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டதனுடைய முடிவு மரணவழிகள் என்று சொல்லியிருக்கிறது மனிதனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழியிலே கத்தர் விடுவதற்கு விரும்பாமல் அவருக்கு விருப்பமான பாதிலை நம்மை விரும்பியிருக்கிறார் அது அதாவது தேவனுடைய பிள்ளைகள் ஆகிய நம்முடைய வாழ்க்கையில் துன்பங்கள் துக்கங்கள் துயரங்கள் வறுமைகள் வியாதிகள் இவைகளெல்லாம் எதற்காக என்கிறதை நாம் அறிந்து நாம் இந்த நாட்களில் அதாவது தேவன் நம்மை சரியாக நடத்துகிறார் என்பதை உணர்ந்து அந்த வழியில் நாம் நடந்து தேவன் நன்மை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறபடி நான் ஒன்றை ஒருவர் கற்றுக் வாக்கியம் முன்பே வலிதப்பி அலைந்தேன் இப்பொழுது வார்த்தையை காத்து வார்த்தையை காத்துக் கொள்கிறேன் சோசனம் உண்டாவதாக உபத்திரப்படுவதற்கு முன்னால் வழிதப்பி அலைந்தேன் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது அதனால் உடைய கற்றுக் கொள்கிறேன் என்று சொல்லார் அருமையான கற்றுரை பிள்ளைகளே இந்த உபத்திரவத்தின் பாதையில் கச்சரை பின்பற்ற பின்பற்ற பின்பற்ற தேவனத்தில் உபத்திரவங்கள் ஏன் வருகிறது என்றால் தேவனத்தில் கற்றுக்கொள்ளும் பெற்றுக்கொள்ளும் முடியாத தேவன சமூகத்தில் கிட்டி சேரும் அவருடைய அன்மிலை மகிழும் முடியாது தேவன் நமக்கு சில பாடுகளையும் துன்பங்களையும் அனுமவிக்கிறார் அறிந்த பக்தன் தாவதராஜன் சொல்லுகிறார் நான் உபத்திரவாமல் சம்பரம் வாழ்ந்த காலத்தில் வழிதப்பி அலைந்தேன் வழியை அறிந்து கொள்ள முடியாத பாக்கியத்தை பெற்றுக்கொண்டேன் என்று அவர் சொல்கிறார் அருமையான ஏற்படுகிற சிற்சி காரிகள் நாம் எப்பொழுதும் ஏற்படுகிற நெருக்கங்கள் எல்லாம் தேவ சித்தத்தை நாம் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக அனுமதிக்கிறார் என்று வேதம் சொல்கின்றது நேர்மையாக வாழ்கிற நம்முடைய வாழ்க்கையில் ஏன் இது தெரியாமல் சோர்ந்து போகிறார் வாக்கியத்தை அதிகாரம் ஒன்பதாவது வாக்கியம் அதற்கு அவர் போதும் போதும் பூரணமாய் விளங்கும் என்றார் கிறிஸ்துவின் வல்லமையின் மேல் தங்க வல்லம என்னை அதாவது கற்று கை அவைகளை கைகொண்டு எனக்கு பாவ விமோசனம் இல்லை என்ற கேள்வி அவருக்கு நீக்கி போடும் வேண்டாம் என்று மூன்று தடவை ஜபம் கருத்து வெளி பாராட்டி விழுந்து போக முடியாத ரகசியத்தை தெரிந்து கொண்ட போது என்ன சொல்லுகிறார் போதும் என்னுடைய கிருமை என்னாலும் உன்னை நீங்காமல் இருப்பதற்காக இந்த கிருமை உன்னிலே தங்கியிருக்கும் முடியாத இந்த விலகினரை நான் அனுமதித்திருக்கிறேன் அநேக அதாவது உலகத்து பிரகாரமான ஆசீர்வாதும் சரி ஆய்வுக்குரிய நன்மையா இருந்தாலும் சரி இவைகளை பெற்றுக்கொண்டு அநேக வீழ்ச்சி அடைந்து விட்டார்கள் என்னை விட பெஞ்சினவர்கள் இல்லை நான் தான் பெரியாள் நான் பெரிய ஐஸ்வர்யவான் பெரிய கல்விமான் இல்லை நான் தான் அதிக கிருமை பெற்றவன் கிருமை பெற்றவள் என்று பிறரை பிட்டு பார்த்து தங்களை மேன்மையாக எண்ணி நான் அநேக கிருமையிலிருந்து போனார்கள் ஆனபடி நான் கிருமையிலே விழுந்து போகாமல் இருக்க என்னுடைய பலன் உன்னுடைய தங்கி இருந்து உன்மலமாக நான் உலகிற்கு என்னுடைய மகத்துவத்தை கல்வி இந்த பலகினத்தை அனுமதித்திருக்கிறேன் அவர் என்ன சொல்கிறார் குறித்து சந்தோஷம் உபத்திரப்படுவதற்கு முன்னால் வனிதப் பேரத்திரப்பட்டு எனக்கு நல்லது நல்லது ஒவ்வொரு நிலையில்தான் இங்க வந்திருப்போம் என்று நாம் அறிகின்றோம் வாழ்க்கையில சம்பளமா இருக்கும் போது சம்பவமா இருக்கும் போது அவளுக்கு கிறிஸ்து வார்த்தை சொன்னால் கேட்க அவருடைய வாழ்க்கையில தீராத பிரச்சனைகள் வரும்போது உட்கார வைத்து பேசினால் கேட்கிறார்கள் கேட்டு அவளை கை கொண்டு கத்துட பிள்ளைகளாக மாறி விடுகிறார்கள் அவர்கள் பின்னால் என்ன சொல்வார்கள் இந்த விபத்து வந்தது நல்லது அதனால்தான் பெற்றுக் கொண்டேன் இந்த புதிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது இந்த வழியை நான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்வதற்கு ஏதுவாக இப்படிப்பட்ட பரிசு இவர்களை சொல்லுகின்றார்கள் அருமையான கத்திர பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற எந்த ஒரு நெருக்கடி சரி எந்த ஒரு சோதனையாயிருந்தாலும் சரி வாழ்க்கையில் அருளப்படுகிறார் அதாவது எனக்கு வரக்கூடிய உபத்திரம் அதாவது தேவன் பரலகத்திலிருந்து அனுப்பிய ரதம் அது என்னை பரவத்து கொண்டு போவதற்காக அனுப்பப்பட்டிருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார் அருமையான கச்சுகள் பிரயாசங்கள் வாழ்க்கையில் வரும்போது வைக்கிறது சமூக காத்திருக்க வைக்கின்றது கற்றனத்தில் இன்னும் கிட்டச்சேரும்படியாக செய்கின்றது பக்தர் யாக்கோவை பாருங்கோவுடைய தகப்பருடத்தில் பொய் சொல்லி தேவாசு ஆசிர்வாதம் வாங்கிக் கொண்டாட பெருந்து அவர் நிறைய ஆசிர்வாதங்களை பெற்று திரும்பி வருகின்றார் திரும்பி வரும்போது என்பதற்காக வருகிறதாக உங்களுக்கு சொல்ல சொன்னார் என்று அவரும் சொல்லிவிட்டார் நான் அவரை சந்திப்பதற்கு ஒரு ஆள் ரெண்டு ஆளோட நானூறு பேரோடு வருகிறேன் என்று சொல்லிவிடுங்கள் என்று சொன்னார் இப்பொழுது யாக்கோவுக்கு நெருக்கடி காலம் வந்து விட்டது அவர் சமூகத்தை சந்தர்ப்பம் வந்து விட்டது அவரை ஏதுவாக இருந்தது என்று நாம் காணுகிற வாசிக்கலாம் ஆதி ஆகமும் முப்பத்தி அதிகாரம் இருபத்தி ஆறு முதல் இருபத்தி எட்டு வரைக்கும் நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார் அதற்கு அவன் என்னை ஆசிர்வதித்தாலே உண்மை போக நீர்சீர்வதி நான் விட மாட்டேன் என்று இரவு முழுவதும் பணியில் நினைந்து நீண்ட காத்திருந்து விடுகீர்வாத்தொண்டு நெருக்கடி அண்ணன் காலையில் நம்மை பிள்ளைகளையும் கொண்டு போடும் என்கிற ஒரு நெருக்கடி ஏற்பட்ட போது இவர் முழு பண்ணினார் முழுவதை ஜபம் என்று தெரிந்திருந்தாலும் ஜபத்தில் கலந்து கலந்து கொள்ள விருப்பம் இல்லை அநேகருக்கு தூக்கம் தான் பெரிதாக இருக்கின்றது பெரும்பகுதி மக்கள் முழுவில் கலந்து கொள்கின்றார்கள் கலந்து கொள்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு தெரியும் முழுவதும் போது நமக்கு என்ன கிடைக்கும் என்பது அவர்களுக்கு தெரியும் ஆன அப்படினால அப்படி காத்திருக்கின்றார்கள் இந்த யாக்கோவுக்கு வேறு வழி இல்லை அன்றோடைய ஆசீர்வாதத்தை பெற்றாலேயே நான் இந்த சோதனையிலிருந்து தப்ப முடியாது என்று எண்ணி நீரனை ஆசீர் உங்க விட அவருன் பேர் என்ன என்று கேட்டார் யாக்கோபு என்றான் அவர் உன் பேரணி மேற்கொண்டே இருபது வருஷமாக பிரசன்ன உண்டாயிருந்தது இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களை நிறைவாக அவர் பெற்றிருந்தார் என்ற போதிலும் தன்னுடைய மறைந்திருந்த ஒரு குறை அவர் கண்டுகொள்ள முடியாமல் இருந்தது என்று நாம் காணுகின்றோம் அந்த குற்றம் அவர் சமூகத்தில் குறைகளை கண்டுபிடிக்க முடியாத அவருக்கு பசி அதிகமாக இருக்கிறது சாப்பாடும் தயார் பண்ணுகிறாரு என்ன போதிலும் தேவையான வார்த்தை போய் ஜெபம் பண்ணுகின்ற வாழ்க்கையில் இருக்கிற கண்டுபிடித்தார் அதே போலோபோ இந்த நெருக்கடி நேரத்தில் அவர் தேவ சமூகத்தில் காத்திருந்தபடியினால் ஆண்டவர் கேட்டார் உன்னுடைய பெயர் என்ன உன்னுடைய பெயரை சொல்லு உடனே நான் ஆசிர்வதி பெயரை சொல்லி சொன்னார் அருமையான கத்திரப்பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையிலேயும் பல நெருக்கடிகளை கொடுத்து ஜெபம் வைப்பார் தேவன் வைத்து நம்ம இருக்கிற குறைகள் குற்றங்கள் அறியாமைகள் மீறுதல்கள் இவைகளை கண்டுகொள்ளும்படியாக இவைகளை கண்டுபிடித்து அறிக்கை செய்து நாமதாவது குற்றம் சாட்டாதபடி நம்மை தொடாதபடி இருக்க ஆண்டவராக தேவன் இந்த நெருக்கடிகளை நம்முடைய வாழ்க்கையில இந்த உபத்திரவத்தை இந்த விலகினத்தை இந்த குறைபாடுகளை தேவன் அனுமதிக்கிறார் என்று கத்திட திருவாக்கு சொல்லுகின்றது அதற்காக நான் ஆண்டு சோதரிகளே அவருடைய அப்பாவிடத்தில் அவர் பெயரை மாட்டி பெலாம் ஆனாலும் குற்றங்களை கண்டுபிடிக்க நாம் கண்டுபிடித்து அவைகளை சரி பண்ணிக் கொள்ளும் அப்படி செய்வார் என்பதை விடுத்து போக முடியாத அவருக்கு கற்றலை உண்டாய்ப்பு அல்ல நமக்குரியவர் மட்டும் தான் என்று எண்ணியிருந்தாரே அந்த வெளிப்படத்தில் அவருக்கு அந்த குறைபாடுகளை கண்டுபிடித்துக் கொண்டார் ஆனால் அருமையான கற்று நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ குறைகள் மறைந்திருக்கலாம் அவைகளை தேவன் நமக்கு வெளிப்படுத்தித் தருவதற்கு நம்முடைய வாழ்க்கையிலே சில நெருக்கங்களை ஆண்டவர் அனுமதிக்கிறார் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் இந்த நெருக்கையின் மத்தியில் நான் தேவன் என்றே கிட்டி சேரும்படியாக ஆண்டவர் கேவல் செய்கிறார் ஹலேயா நேரனை ஆசிர்வதித்தால் ஒழிய நம்முடைய சமூகத்தோடு எழும்ப மாட்டேன் என்ற ஒரு தீர்மானம் எதிலிருந்து வந்தது என்ற அந்த ஓத்துரவத்தின் சூழலில் தான் அந்த நெருக்கை அவரை வழி என்று நாம் அருமையான கத்திர பிள்ளைகளை உபத்திரப்பட்டது நல்லது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன் அதாவது பக்தன் சொல்ல போல தாவது சொல்ல போல நம்முடைய வாழ்க்கையும் உபத்திரவங்கள் அதாவது நாட்கள் இந்த காரியங்கள் ஏன் இப்படி நடக்கிறது என்ற கேள்வி நமக்கு வருகிறது அல்லவா ஆண்டவர் இன்னும் நம்முடைய பிரமாணங்களை நாம் கற்றுக்கொள்ள செய்வதற்காக அப்படி செய்கிறார் என்று நாம் காணுகின்றோம் அன்றவரையே ஏன் இந்த விலகினோம் ஏனுடைய சரீரத்தின் வாழ்க்கையில் இந்த குறைபாடு என்கிறதை நாம் தேவ சமூகத்தில் கேட்கும் போது கற்று உண்மையை தெரிந்து கொண்ட பிறகு என்று சொல்லுகிறார் குறித்து என்று சொல்கிறார் என்னுடைய மிலகிரத்தை குறித்து சந்தோஷப்படுகிறேன் என்றால் வல்லமை என் பலப்பட்டு வளரும் முடியாது குறித்து நான் மேன்மை பாராட்டாதபடி இது என்னை சாத்தான் குட்டுகிற ஒரு முள்ளாக என் நாம் காணுகின்றோம் மடிக்கு முள்ளை முள்ள கட்டி விட்டு குரும்போது எப்படி இருக்கும் பாருங்க குனிந்தாலும் குத்துறும் குந்தாலும் குத்து. அப்படி இருக்கும்லவா அதே மாதிரி ஒரு முள்ளவர் தலையிலிருந்து இருந்தது அவர் மரitor உயிரோடு எடுபுகிறார் அவருடைய நரல்ப்பட்டு ரோகங்கள் சொதிகமாகiயிருகிறார். அவளோ பெரம் பெரம் பெரம் அற்புதங்களை அர்ப்பித்து கொண்டிருக்கிறார். அது எண்ணி விழுந்து போகாமல் இருப்பதற்காக ஒரு முள்ளை கொடுத்துவிட்டார் ஒரு கண் பாதிக்கப்பட்டு கடலுக்கு சீல் வடிந்திருக்க முடியும் என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகின்றார்கள் வேதத்திற்கும் ஒத்ததாக இருக்கிறது என்பதை நாம் காண்கிறோம் கலாத்திய சபையாறை குறித்து எழுதும் போது அவர் சொல்லுகின்றார் அதாவது கிறிஸ்து பிரமாணத்துக்குட்பட்டு மீட்கப்பட்டவர்கள் இப்பொழுது உடன்படிக்கு அதாவது கைகொள்ள ஆரம்பித்து அதாவது பிரமாணத்துக்கு மாறாக அவர்களுடைய கொள்கைகள் இருந்தபடியால் அவர் வந்தபோது சொன்னார் முதல் உங்களத்தில் வரும்போது என்னை தேவனைப் போல தேவ தூதனை போல ஏற்றுக்கொண்டீர்கள் ஒன்றை பிடிக்க கொடுக்கவும் மனதாக மற்றவர்கள் அற்புதங்களை பெரிய காரியங்களை ஊழிய காலத்தில் செய்துவிட்டு இருப்ப வந்த போது அவரை பார்க்கும் போது அருள் அளவுக்கு இருந்தார் கூடிய சரீரத்தில் கொடுத்திருந்தார் என்ன சொல்லுகிறார் சந்தோஷப்படுகிறேன் சந்தோஷப்படுகிறேன் காரணம் கிறிஸ்துவின் தங்கும்படியாக பெரும் பெரும் காரியங்களை நான் செய்ய முடியாது ஆண்டவர் இதே நிலைய அனுமதித்திருக்கின்றார் நிலை பெருகும் முடியாது பெற்ற கிருபை என்னை விட்டு போய்விடாமல் இருக்கும் முடியாது ஆண்டவர் இந்த விலகினத்தை எனக்கு அனுமதித்திருக்கிறார் அதற்காக நான் நேர்மை பாராட்டுகிறேன் அதற்காக சந்தோஷப்படுகிறேன் என்று அப்போ சொன்ன அதற்காக ஆண்டு அவருக்கு நன்றி செலுத்துகிறேன் ஹலேரியா அருமையான கத்திர பிள்ளைகளே உங்களுடைய வாழ்க்கையிலேயும் என்னுடைய வாழ்க்கையிலேயே கற்றுருவன் அனுமதித்திருக்கிறார் என்றால் அது எதற்காக நன்மைக்காக வீழ்ச்சி அடைந்து போகாமல் இருக்க தேவ கிருமை பெருக தேவ வல்லமை வெளிப்படுத்தும் இவைகளை அனுமதித்திருக்கிறார் என்று திருவசனம் சொல்லுகிறபடி நான் ஆண்டவரை சோதரிகிறேன் பிரமாணங்களை கற்றுக்கொள்ள ஆண்டவர் என்னை இந்த விபத்து நடத்தினார் என்று சொல்லி விபத்துர பிரமாணத்தை கற்றுக் கற்றுக்கொண்டு சொ இரண்டாவதாக நான் பார்க்கும் போது இந்த உபசரவத்தின் மூலமாக உண்டாகிற மேன்மை என்ன என்று நாம் தொடர்ந்து பார்க்கலாம் நாற்பத்தி எட்டாவது பத்தாவது வாக்கியத்தை ஒருவர் வாசிக்கலாம் இரண்டாவதாக இதோ உன்னை புடமிட்டேன் புடமிட்டு ஆனாலும் வெள்ளியை போல அல்ல வெள்ளியை போல அல்ல உபோத்ரத்தின் அது எங்கே வைத்து தந்து விடுகிறார் உபோத்ரவத்தின் குகையில் அலே அலுவயா அவர் பிள்ளைகளுக்கு இன்றி வைத்து பரீட்சை வைத்து அதாவது வேலைக்கோ அல்லது மேற்கொண்டு படிப்பில் மேல்நிலை போவதற்கோ செய்கின்றது போல அண்டவர் தேவன் உபோத்ரவத்த மிகவும் ஒருவர் வாசிக்கலாம் கத்திரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது மகிமை உண்டாவதாக இந்த ஓத்திரத்திற்கு தெரிந்து கொள்வதற்கு காரியம் என்ன அவருடைய பிள்ளைகளாக நம்மை மாற்ற தெய்வமாக இருக்கும் எத்தனையோ பேர் மன சமாதானம் இல்லாமல் வந்து விடுதலை பெற்றிருக்கிறார்கள் எத்தனையோ வகையான காரியங்கள் தொழில் வாழ்க்கையில் பல சூழலில் அவர்களுக்கு நெருக்கங்கள் உண்டாகி அவர்கள் அதில் விடுதலை பெற முடியாமல் இருக்கும்படி தெரிந்து கொண்டார்கள் என்று இறைவாக்கு சொல்லுகிறேன் அருமையான நம்முடைய சபைக்கு ஒரு பெரியவர் வந்தார் அநேக புதுமைகள் நடக்கிற கூட்டங்களுக்கு எல்லாம் பிரச்சனை தீர்த்துக் கொள்ளும்படியாக சென்றார் வாழ்க்கையில் சமாதானம் இல்லை அவர் ஒரு பிசினஸ் மனிக்கு வந்தார் கேள்விப்பட்டு நண்பர் மூலமாக வரவழைக்கப்பட்டு வந்தார்கள் அவருக்கு நாம் சொன்னோம் நீங்கள் முதலாவது கடவுளுடைய பிள்ளையாக மாறி விடுங்க அப்புறம் உங்களுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் தேர்ந்துவிடும் என்று அவருக்கு அது விளங்கவில்லை இதுவரைக்கும் அவர் பெரிய ஒரு ஆய்வுக்குரிய கூட்டத்தில் தான் அவர் போய்கொண்டிருந்தார் தேவனுடைய பிள்ளையாக மாறுவது எப்படி என்று புரிந்து கொள்ள முடியவில்லை அவருக்கு ஆலோசனை சொன்னோம் அவருக்கு ஆலோசனை சொல்லப்பட்டது நீங்கள் இயேசுவே ஏற்றுக்கிறீர்கள் கிறிஸ்தவர்கள் தான் அது பிரமாணிகள் கை கொள்ளணும் அதாவது பாவ அறிக்கை செய்யணும் ஞானஸ்தானம் பெறணும் பரிசுத்தாய் பெற்றுக் கொள்ளணும் அப்பொழுது உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாம் எப்படி போகிறதுன்றே உங்களுக்கு தெரியாது இந்த உபத்திரத்தின் மத்தியில் பெரிய மகிழ்ச்சி ஒரு பெரிய சந்தோஷம் உங்களுக்கு ஆட்கொண்டு கொண்டே இருக்கும் அது உங்களுக்கு போதும் தேவருடைய பிள்ளையாக ஒரு மனிதர் மாறிவிட்டால் இந்த உலகம் முழுவதும் அனைத்தும் சொந்தமானது என்று நாம் காணுகின்றோம் பிள்ளைகளானால் சுதந்திரம் கிறிஸ்துக்கு உடல் சுதந்திரம் கிறிஸ்து சுதந்திரம் பிள்ளைகளுக்கும் உண்டு என்று இறைவாக்கு சொல்லுகின்றது கிறிஸ்துவனுடைய எல்லா உடமைகளுக்கும் சொந்தக்காரன் ஆகிவிடுகிறார் பெறு சமீப காலத்தில் தான் அவர் காலமானார் அருமையான கத்தொழி பிள்ளைகளே அதாவது நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கின்றோம் அப்படினாலே அண்டவராகி தேவனது உபசரத்தில் வைத்து நம்மை தெரிந்து கொண்டார் எதற்காக அவர் நமக்கு தேவராக இருக்கும் பிள்ளைகளாக இருக்கும் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகின்றது அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சிறந்த ஒரு மனிதன் அதாவது தேவனுடைய வாரத்தி உண்மை உண்டாக்கிற சர்வத்தை உண்டாக்கிற தேவனுக்கு பிள்ளைகளாக மாறிவிட்டால் அதை விட என்ன வேணும் வேறு என்ன பாக்கியம் என்ன என்ன அவருடைய கையில் ஒன்று இல்லாமல் இருந்தாலும் எல்லாம் தேவனிடத்தில் அவர் உண்டாக்கிய தேவனுடைய கருத்து பிள்ளைனால அவருக்குரிய எனக்கு அப்பப்பா எப்ப எந்த தேவையோ அதை தருவதற்கு அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார் என்ற அறிவு அப்படிப்பட்டவர்களுக்கு இருக்கும் என்று நாம் காணுகிறோம் ஆனா அப்படினால அண்டவராகிய அப்படிப்பட்ட நிலைக்கு யாரை தெரிந்து அவர்கள் வான்கள்ருவக்கு சொல்லானுக்கு தெரிந்து கொள்ளே இருப்ப அவரோடு இருப்பார்கள் என்று தேவனுடைய திருவாக்கு சொல்லுகிறது தேவனுடைய தேவனை பின்பற்றி வருகிற தேவனோடு கூட அமர்கிற மனிதர்கள் எப்படி இருப்பார்களா தெரி கொள்ளரோடு அமர உத்தரவு உண்டு மற்றவர்கள் தேவரோடு கூட அமர முடியாது என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் பதினேழாம் அதிகாரம் பதினான்காவது வாக்கியத்தை நான் வாசிக்கும் போது இவன் நம்ம வாசிக்கிறோம் இவர்கள் ஆட்டுக்குட்டியானுடனே யுத்தம் பண்ணுவார்கள் ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார் அவரோடு கூட இருக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களா அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அதற்கு தான் இப்ப செலெக்ஷன் பண்ணி ஆழ்களை எடுத்துக்கொண்டிருக்கின்றார் அதற்காகத்தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய வாழ்க்கையில பாடுகள் யாசங்களை எதற்காக உபத்ரவத்தின் குகையில் வைத்து தெரிந்து கொள்ளுகிறார் என்று சொல்கிறார் வாழ்க்கையில் வருகிறோம் என்ற சந்தோஷப்படுகிறேன் சொல்லுகிறார் குறித்து உதவி செய்கிறது சொல்லுகின்ற வல்லமை என் தங்க முடியும் கொஞ்ச நாள் போயிடும் அந்த வாழ்க்கைக்காக கருத்தர் தெரிந்து கொள்ளுகின்றார் அருமையான குறைபாடுகளை குறித்து யாரும் பின்னடைந்து விடாதீர்கள் சோர்ந்து போய்விடாதீர்கள் அதற்காக ஆண்டவருக்கு சோத்திர சலுத்தமாக அருமையான கட்டிட பிள்ளைகளை தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய விஷயத்தில் அவர் ரொம்ப காலமா இருப்பாராம் தெரிந்துள்ள விஷயத்துல ரொம்ப பொறுமையா இருப்பார்கள் கேட்காது போல இருப்பாராம் ஆரம்பியும் ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்தில் அவர் நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார் என்பதை அவருடைய சுத்தமாக இருக்கின்றது உபத்திரத்தின் காலத்திலே தொய்ந்து போனால் உபத்திரத்துல அதாவது நெருக்கத்தின் சோர்ந்து போனால் அவன் மேலே ஆத்தமாக இருக்காது தேவனுக்கு சொல்லது நிறைய போட்டு இடிக்கிறாங்க மாவா இழுத்து வழி இழுத்து பழைய சலித்து பழைய கப்பிளப்படுறாங்க பழைய வாங்கி வாங்கி வாங்கி வாங்கி மாவாக மாறி விடுகின்றது என்று நாம் காண்கின்றோம் ஆனால் வழியே துள்ளி குதித்து வெளியே விழுந்துவிட்டால் காக்கால் கோடியும் போய்விடும் என்று பார்க்கிறோம் இளம் ஊழியர்களுக்கு அவர் ஆலோசனை கொடுத்தார் நாங்கள் உங்களை கிறிஸ்துவனுடைய தேவனுடைய மேஜையில் வைக்கக்கூடிய பிரசுத்த அப்பங்களாக மாற்றுவதற்காக உங்களை மாவாக மாற்றுவதே நாங்கள் செய்கின்றோம் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இவ்வளவு செய்கிறோம் கத்திற்காக வாழ்கின்றோம் பரிசுத்தமாக ஜீவிக்கிற பிரமாணங்களை கை கொள்ளுகிறோம் இப்படியெல்லாம் இருந்தும் திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப நம்மளை நறுக்கிக் கொண்டே இருக்கிறார்களே என்று நீங்கள் என்ன வேண்டாம் உங்களுடைய நோக்கம் சரியாக ஒரு உண்மை நீங்கள் தெரிந்து கொண்டாடு உரளை விட்டு வெளியே குதித்து விட மாட்டீர்கள் அன்புக்கு தூரமாய் போக மாட்டீர்கள் வெளியே குதித்து விடப்பட்ட வெளியே விழுந்து விட்டால் உடனே காக்கா குருவிகள் கோழிகள் ரெடியா இருக்க முறையிட்டு போறதுக்காக ஆனப்படி நான் அருமையான அறிந்த பிரசுத்துவன் தான் சொல்கிறார் அழைக்கப்பட்டவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் பாய்ச்சிவான்கள் என்று சொல்லுகின்றார் ஹலோ யூரியா தெரிந்து கொள்ளப்பட்டுள்ள பாக்கியவானிகள் எதற்காக தெரிந்து கொள்கிறார்கள் கிறிஸ்துவோடு கூட ஒன்றாக ஆண்டவருக்கு நாம் சோதனசல்தான் விஷயத்தில் மாவாக மெல்லிய மாவாக மாற்று வரைக்கும் ஆண்டவர் பொறுமையோடு பார்த்து கொண்டே இருப்பார்கள் மனநிலை எப்படி மாறுகிறது எப்படி இருக்கிறார்கள் இதற்காக மட்டும்தான் நம்மை பின்பற்றுகின்றார்களா என்று ஆண்டவர் நம்முடைய நோக்கமல்லா என்ன கிறிஸ்துவோடு கூட நாம் அமர வேண்டும் கிறிஸ்தோடு கூட நாம் நடக்க வேண்டும் அவர் எங்கே இருக்கிறார் அங்கே நாமும் இருக்க வேண்டும் என்று விரும்பி கத்தர் அவருடைய பிள்ளைகளாக மாற்றி இருக்கின்றார் அவரோடு கூட நம்மை அமரச் செய்ய முடியாத அடுத்த ஸ்தானத்தில் நாம் உட்கார வேண்டும் என்பதற்காக நம்ம அதற்கு தகுதி உள்ளவர்களாக கத்தர் மாற்ற முடியாத இந்த பாடுகளின் வழியாக அவர் நம்மை நடத்துகிறார் என்பதை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு விதமான இருக்கும் இந்த பாடியை விரும்புகிறவர்கள் அவரோடு கூட இருப்பதற்கு தகுதி உள்ளதாக மாற்ற முடியாத அப்படி அவர் செய்கிறார் என்று இறைவாக்கு சொல்கிறதற்காக ஆண்டவரை நான் சோதரிகிறேன் வேவனுக்கு மைம் இரண்டாவதாக வாசுங்கள் லோகா பதினெட்டாவது ஏழாவது வாக்கியத்தை வாசிக்கலாம் லோகா பதினெட்டு வாசனை ஏழு அந்தபடியை தேவன் தம்மை இரவு பகலும் கூப்பிடுகிறவர்களாகியம் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்துல நீடிய பொறுமை உள்ளவராக தெரிந்து கொள்ளுகிறார் அந்த உபத்துர திருவுகளை தெரிந்து கொள்கிறார் இரவும் பகலும் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் போராடி ஜோமணுகிறார்கள் ஆனால் நீடிய பொறுமையாக நீடிய எதற்காக இந்த மாவாகணும் இது சரியான மக்கு அடையணும் இந்த மாம்சத்தின் கிரிவு முச்சு அடையணும் மாம்சத்தில் உண்டாக கேடுகள் நீங்கணும் அதாவது மாம்சம் தேவட ராட்சியத்தை சுதந்திரிப்பது இல்லை என்று திருவோசனம் சொல்கிறது இந்த மாம்சமோ இந்த ரத்தமும் அங்கே தேவரோடு போய் உட்கார முடியாது அதை முழுவதும் அழைத்து போடும் முடியாகத்தான் ஆண்டவா இந்த உபாசுரவத்தின் வழியாக நம்மை நடத்துகிறார் என்று வேதம் சொல்லுகிறது உபாசிரவத்தின் குகையில் வைத்து உங்களை நான் தெரிந்து என்னுடைய பிள்ளைகளாக மாற்றும் என்னோடு கூட அமர செய்யும் முடியாத மேன்மையான ஆசீர்வாதனைகள் பெறும்படியாக உபாத்ரவத்தின் கவனித்து முழுவதும் ராட்சியத்திற்க அவரோடு கூட அமர்வதற்கு நம்மை அவர் ஆயத்தப்படுத்துகிறார் என்று விரைவாக்கு சொல்கிறபடினாலே உங்கள் தேவனை நான் சோதரிக்கிறேன் அதில் அதாவது பிள்ளைகளாக மாறுவதற்காக மாத்திரம் இல்லை அவரோடு கூட அமர்வதற்காக மாத்திரம் இல்லை அவருக்கு உகந்த கனிகளை நாம் கொடுக்கும்படியாகவும் அந்தவர் யுவத்திரத்திற்கு வகையில் நம்மை தெரிந்து கொள்கிறார் என்று யோகான் பதினைந்தாம் அதிகாரம் பத்து நாராது வாக்கியத்தை நான் வாசிக்கலாம் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ள நீங்கள் என்னை தெரிந்து நான் உங்களை தெரிந்து கொண்டேன்ளை தெரிந்து கொண்டேன்ிதாவை கேட்டுக் கொள்வது எதுவோ அதே உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் கனி கொடுக்கும்படி உங்கள் கனி நிலைத்திருக்கும்படி கனிகள் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்களை ஏற்படுத்தினேன் ஏற்படுத்தினேன் தெரிந்து கொண்டேன் நீங்கள் பிதாவுக்கு தேவனுக்கு பிரியமான கனிகளை கொடுக்க முடியாத அந்த கனி உங்களில் இருந்து போய்விடாது ஏற்படுத்த ஏற்படுத்த உகந்த சந்தோஷப்படுத்தும் இந்த உலகத்தில் அதாவது நம்மை பின்பற்றி வருகிற மக்களுக்கும் நம்மால் தாகம் தீர்க்க முதல் கனி என்ன அன்பு அன்பு என்கிறது உண்டாகிவிட்டால் அந்த கனி பிறரையும் போஷிக்கும் பிறரையும் தாகந்திருக்கும் பிறருக்கும் கிறிஸ்து அன்பு அவர்கள் மத்தியில் வெளிப்படும் அழைத்திருக்கின்றார் நம்ம அவருடைய சமூகத்துல நிலை நாம் கனி கொடுக்க முடியாதவோ இந்த நிலைக்கு தேவன்மை செய்வார் மற்றபடி மாவட்டத்தில் கொண்டு எவ்வளவானாலும் அவன் அந்த கனியை கொடுக்கவே முடியாது ஆவிக்குரிய கணிகள் தான் இவைகள் ஆவிக்குரிய கரிகளில் முதல் கனி அன்பு இந்த அன்பு நம்ம உண்டாக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை பிறர் அறிய வேண்டும் என்றால் நம்மிலே கனி உண்டாக இருக்க வேண்டும் வெறுமரமாக நிற்கிற நிற்கிற நிற்கிறதை பார்த்து அந்த பட்சி பறவைகள் ஒன்று அங்கே வராது ஒன்று தேடி வராது மனிதன் அதை என்று நாம் காணுகின்றோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நம்மை கருத்தர் மேன்மைப்படுத்த முடியாக நம்மை தேவனுக்கு பிதாவுக்கு உகந்த கதிகளை கொடுக்க செய்ய முடியாத தேவன் நம்மை உபதிரவத்தின் குகையில் வைத்து நம்மை தெரிந்திருக்கின்றார் தெரி இருக்கிறார் அழைத்திருக்கிறார் அவருடைய சமூகத்திலே தேவன் நம்மை விதமாக நிலைநிறுத்தி நாம் ஆவிக்குரிய கனிகளை கொடுக்க வேண்டும் என்பதற்காக என்று கற்றுடைய திருவாக்கு சொல்லுகிற முடியினாலே ஆண்டவரை நான் சொத்து இருக்கிறேன் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அருமையான கட்டுரை பிள்ளைகளே ஆண்டவர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டார் புகையிலே தெரிந்து கொண்டார் தொடர்ந்து அந்த பாதிலக்கத்தை நம்மை நடத்துகிறார் நம்மளிருக்கிற களிம்பு நீங்கு வரைக்கும் ஆண்டவருக்கு உகந்த பாத்திரங்களா நாம் மாறு வரைக்கும் ஆண்டவர் இந்த உபத்திரத்தின் உகையை நம்மை வைத்து புடமிடுகின்றார் புடமிட்டு நம்ம சுத்திகரிக்கிறார் மற்றவங்க சொல்லுகிறாங்க தவறாம கொண்டு போறீங்க வீட்டில் மூணு பேரையும் பாட்டியத்தை கேட்குது எப்ப மாத்தாலும் பைவிலங்கை மாத்தான் இருக்கிறீங்க உங்களுக்கே அந்த உபத்திரம் என்று கேட்கிறாங்க கேட்கும்போது சிலருக்கு பதில் சொல்ல முடியவில்லை சிலர் சொல்லுகிறார் ஏ கடவுளை தேடாத கூட நல்லா இருக்கிறான் கடவுளை தேடி தேடி நம்ம வாழ்க்கையில தானே நெருக்கடிகளும் பாடுகளும் பிரயாசங்களும் உண்டாக்கி கொண்டே இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் அறியாமையினால் அறிந்து கொள்ளும்படிதான் என்று இந்த வார்த்தை நமக்கு சொல்லப்படுகின்றது உபோத்துவது நல்லது என்று அதனுடைய உண்மையை அறிந்து கொண்ட பரசுத்வான்கள் சொல்லுகின்றார்கள் தேவருடைய மனிதர்கள் சொன்ன உபோத்ரத்தின் வகையில நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகின்றான் ஓத்துரத்தின் குகையில தெரிந்து கொண்டார் எதற்காக ஏன் அவர் சொல்லும்போது அவருடைய பிள்ளைகளாய் சர்வலோகத்துக்கும் ஆண்டவராக இருக்கிற தேவனுக்கு நம் பிள்ளைகளாக இருக்கும்படியாக நம்மை தெரிந்து கொண்டார் எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்கள் அது இந்த ஓத்துரோத்தின் குகையில்தான் அதை தெரிந்து கொள்கிறார் மாம்சத்துக்குரியவர்கள் அவரோடு கூட போய் அமர முடியாது என்பதை அவர்கள் ஆண்டவராகித்தேவன் பாவியை நேசித்தாலும் பாவத்தை அவர் நேசுகிறார் ஒரு சிறிய பாவத்தை அவர் நேசிக்க மாட்டார் அது இருக்கிற வரைக்கும் பிள்ளைகள் அசுத்தத்தில் கையை வைத்து விட்டால் அதை கழுவி வீட்டுக்குள்ளோம் வெளியிட பாட்டித்தான் எடுப்போம் வாழ்க்கையில் வருகின்ற ஓத்தரவுகள் பின்பற்றுகிறதாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் அவருடைய அருகாமையில் அவருக்கு அடுத்த சீற்ற உட்கார வேண்டும் என்றால் தெரிந்து கொள்ளுதலின் நினைத்திருக்க வேண்டும் போகக்கூடாது என்று சொல்கிறேன் மய்மை உண்டாவது காலத்தில் ஒரு கூட்டம் எழுப்பிவிட்டார்கள் இவர்கள் ஆண்டவர் சொன்னார் இன்ன கோத்திர ஒருவரையாக கூப்பிட்டு கோத்திரத்துக்கு ஒரு தலைவரை தெரிந்து கொண்டு அவர்களை காஞ்ச ஒரு குச்சியை கொண்டு வர சொல்லு அந்த குச்சியில் அவர்களுடைய பெயர்கள் எழுத சொல்லு தேவருடைய பட்சமாக இருக்கிற ஆசாரியுடைய கோல் இல்லை லேவி கோத்திர பேர எழுதப்பட்டு எழுதியெல்லாம் ஒரே கெட்டாக கட்டி தேவசமத்தில் வைக்கப்பட்டார்கள் நாளை வந்து எல்லோருக்கும் முன்பாக அது கொண்டு வரப்படும் யாருடைய கோல் தலைத்திருக்கிறதோ அவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நியமிக்கப்பட்டதை நாம் காருக்கிறோம் அருமையான கற்றப்பிள்ளைகளை உலகத்தில் நிறைய ஊழியங்கள் நடக்கிறது நிறைய ஆராதனை நடக்கிறது சீக்கிரமாக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டுள்ள யார் என்பது வெளியரங்கம் ஆகும் என்பதை நான் உங்கள் மத்தியிலே தீர்க்க தரிசனமாக சொல்லிக் கொள்கின்றேன் நானும் நானும் தகுதியுள்ள நான் எனக்கும் திறமை எனக்கும் பட்ட இருக்கிறது எனக்கும் திறமை எனக்கும் பேசும் திறமை எனக்கும் நிறைய தெரியும் என்று சொல்லுகிற இந்த திருப்பணியை செய்ய வேண்டும் என்று இறைவாக்கு சொல்லுகிறார் அப்படியே எல்லோரும் கோல்களை கொண்டு வந்தார்கள் அவைகள் கட்டி தேவ சோபத்தில் மறுநாள் எல்லோரும் வந்தார்கள் வரும்போது அவைகள் கொண்டு வரப்பட்டது வெளியே கொண்டு பார்க்கும் போது அங்கே தேவி கோத்தன் ஆர்வனுடைய கோலந்தது தொழிற்த்து பூத்து வாதுமை கணிகளால் நிறைந்திருந்தது என்று நாம் பார்க்கின்றோம் தேவனால் தெரிந்து கொள்ளவனுடைய கோல் துளர்க்கும் என்று வேதம் சொல்லுகிறது என்னாகும் பதினேழ அதிகாரம் ஐந்தாவது வாக்கியம் அந்த குரகாரம் லோகத்தில் பல நெருக்கடிகள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது இவழிலே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட யார் தேவனால் தெரிந்து யார் என்றதை ஆண்டு ஒரு காலங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றது நெருக்கடி காலத்திலே போலிகளெல்லாம் அடைந்துவிடும் மண்டை காட்டு கலவரத்தோட ஒரு நாள் நாகர் கோயில் வந்தோம் தெரிந்த ஒரு பாசத்தை பார்த்தோம் அவருக்கு எப்பொழுதும் கட்டுவார் அன்னைக்கு பேண்ட் ஷர்டோடு நின்றார் அப்ப என்ன என்னை கேட்க என்ன பிரத காலத்துக்கு அந்தவாறு மாற்றிக்கொள்ள வேண்டியதானே என்று சொன்னார் அவர்களை நான் பார்த்தோம் காலத்துக்கு தக்க எல்லாத்தையும் வேஷத்தை மாற்றிக்கொள்வது பேவரால் தெரிந்து கொள்ளப்படைய கோல் அவன்றி கத்திராக மறிக்கத்தான் தெரிந்து கொள்ளுகிற கோல் துளிர்க்கும் இப்படி இசுவேல் புத்திரர் உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற அவரோட முருமுறுப்பை என்னை விட்டு ஒளிய பண்ணுவேன் என்ற தேவனுக்கு மகிமை உண்டாவதாக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அது எல்லாம் தெரியும் தெரிந்து கொள் சமூகத்தில் வந்திருக்கிற நமக்கு தேவன் தருகிற ஆலோசனை உபத்துறப்படுகிற மூலமாக பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறதும் வாவனுக்கு அந்த கனிகளை கொடுக்க நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவள் என்பதை ஜாதிகள் மத்தியில தேவன் வெளிப்படுத்த அண்டவராகிய தேவன் இந்த உபத்திரவத்தின் குகையில நம்மை தெரிந்து கொண்டிருக்கின்றார் தேவனுக்கு நாம் வயசுமாக ஆண்டவர் ஆகிய தேவன் நமக்கு பாராட்டிய அன்புக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோம் மூன்றாவதாக பாதையாக தான் பரலவன் சொல்ல வேண்டுமா உபோத்திரப்படக்கூடாது உலகத்தை செலமையா அனுபவிக்க வேண்டும் உலகத்தில் எந்த பாடல்கள் இருக்கக்கூடாது எந்த துன்பம் இருக்கக்கூடாது எல்லாமே சிலமையா இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறவர்கள் அங்கே தேவனுடைய புத்தி சொல்லி ஈஸ்வருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்தில் நிலைத்திருக்கும் புத்தி சொல்லி நாம் அநேக உபத்ரவங்களின் வழியால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று புத்தி சொன்னார்கள் அநேகரங்களின் வழியாகத்தான் தேவிட ராட்சியத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று புத்தி சொன்னார்கள் அருமையானவர்களே நாம எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் பரலோக யாத்திர பண்ணி கொண்டிருக்கிறோம் இதுல ஒரு ஒருத்தரம் அல்ல ரெண்டு போத்திரம் அல்ல அநேக போசரங்கள் இந்த உண்டு இவைகளின் வழியாகத்தான் வேறொரு வழி கிடையாது ஒரே வழிதான் சொல்லிவிட்டா நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன் ஒருவரும் விழாவிடத்துக்கு சொர்க்கத்துக்கு பல்லோகத்துக்கு வர மாட்டான் என்று சொல்லிவிட்டார் பாதலாண்டு நடத்த இதனால் நாம் கற்றுக்கொள்ளுகின்றோம் வழியை தெரிந்து கொள்ளுகின்றோம் இந்த வழியில நாம் சொல்லும் போது உபத்திரவங்கள் பாடுகள் துன்பங்கள் நெருக்கங்கள் பிரயாசங்கள் நம்முடைய வாழ்க்கையில் உண்டு இவைகளெல்லாம் நாம் சகித்துதான் போக வேண்டும் இது வேண்டாம் என்று பின்னடைவோம் ஆனால் விட்டு வேறு ஒரு நல்ல வழி இருக்கிற தெரி கொள்ளார்வங்களின் வழியாக நாம் தேவையத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்று சோர்ந்து போவாதீங்க பேச மாதங்களை குறித்து கவலைப்படாதங்க வாழ்க்கையில் உங்களுக்கு ஏற்படுகிற அடுத்தடுத்து ஏற்படுகிற துன்பங்கள் பாடுகள் குறைவுகள் ஏழை மத்தில தொய்து போகாதங்க என்று மனதை துணப்படுத்தி விசுவாசத்தில் நிலைத்திருங்கள் என்று புத்து சொல்லி துளப்படுத்தினார்கள் என்று நாம் காணுகின்றோம் ஹலேயா ஹலேயா தேவனுக்கு மயவுண்டாங்க அருமையான கத்திரப்பிள்ளைகளே பாடுகளை குறித்து டிவி வைத்திருக்கிறவங்க We're glad we're not வித்தியாசத்துல நடக்கிற நடக்க போற காரியங்களை பார்த்து பார்த்து பார்த்து பார்த்து ஐயோ அப்படி நடக்கிறாங்க ஆண்டவராகி தேவன் சொல்லி இருக்கிறார் உபசிரத்தினே போகிறோம் ராட்சியத்துக்கு போகிறோம் அலே லுய்யா ராட்சியத்துக்கு அநேக உபசரம் வழியாகத்தான் போக வேண்டும் பரவக வேண்டும் உபசரம் வேண்டாம் என்று சொல்லக்கூடாது ஆனப்படினால அப்படிப்பட்டவர்கள் அது இப்படிப்பட்டவர்கள் விழுந்தது ஒரு நிலம் தான் பலன் கொடுத்தது பலன் கொடுக்காமல் போய்விட்டு மனிதனை பற்றி சந்தோஷத்தோடு ஏற்றுக் கொள்கிறான் ஆகினும் தனக்குள்ளே வேறு இல்லாதவனாய் இல்லாத கொஞ்ச காலம் நிலைத்திருப்பான் துன்பமும் இடவான் இடையான் ஐயோ இந்த பாதையில் நம்மால் நடக்க முடியாது பாதையா இருக்குமோ என்று இடந்து போய்விடுவான் ஆரம்பத்தில் தல் மாட்டுவோ அது கொஞ்ச நாள் அப்படி இல்ல இந்த ஆவிக்குமான நிலையில் நடக்கிறது தான் ஒரு ஆவிக்கு ஸ்டாண்டர்ட் என்று நாம் காணுகிறோம் இந்த கற்பாரியில கொஞ்சம் போல மணல் கிடைக்கும் அதுல அந்த வித விழுந்த உடனே உடனே முளைச்சிரும் உடனே முளைச்சிரும் மற்றதுகளை விட மற்றது ஆழமா இருக்கும் எடுத்து முளைக்கிறோம் இது உடனே குவிக்கா முளைக்கும் பார்க்கிறது நாலு நாளுக்கு வெயில் அடிச்சு வெயில் அடிச்சு பார சூடான உடனே அப்படியே கரிஞ்சு ஒன்று எல்லாம் போயிடும் அந்த மாதிரி உள்ள அனுபவம் இல்லை நான் கிறிஸ்துவ அன்பிலே வேறு கொண்டவர்களாய் நிலைத்திருக்க வேண்டும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது ஹேலே லுய்யா தேவனுடைய பரிசு நாமத்திற்கு மயிமை உண்டாவது ஆனப்படினால உபத்திரத்தில் என்ன செய்ய வேண்டுமா பொறுமையாய் இருக்கணும் என்ன செய்து பார்ப்போம் செய்தார்கள் கடல்ல அலைகளும் கொந்தளிப்பிலங்கிறது பார்ப்போம் அப்படின்னு படுத்திருக்கிறார் எழுப்பி நாங்க மடிந்து போகிறது அவர் மடிந்து போகிறவற்றி கவலைப்படல நாங்களும் போகிறது கவலை இல்லையா தெரியாது வெளிப்படுத்தல் கொடுத்தார் ஒரு பெரிய கடினமான மரங்காடுகள் அதாவது மனித சஞ்சாரம் இல்லாத அப்படிப்பட்ட இடத்துல ஒரு பெரிய பாதை அமைத்தவர் கருவிகள் அங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது மனித சஞ்சாரம் இல்லாத இடம் இதுவரைக்கும் மனிதர்கள் போக்குவரத்து இல்லாத ஒரு இடம் அந்த இடத்துல சோபமான அருமையான ஒரு பாதை வேக வேகமாக அமைக்கப்படுகிறது கற்று சொன்னார் குறுகிய காலத்துக்குள்ளாக என்னை அறியாத மக்கள் என்னை அறிந்து கொள்ளவும் என்னை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவும் பரலம் என்றால் என்ன அறியாத அநேகர் பல ஆட்சியத்துக்கு இந்த பாதையாக கடந்து வரவும் அக்கிரும செய்வேன் என்று என்னுடைய காலிலே பேசினார் அன்பருக்கு நன்றி கேள்விப்படுகிறதுனால கலங்க வேண்டியது அவசியம் இல்லை தேவன் தான் வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்றி முடிப்பார் செவையாக்கப்பட்டுள்ள ஆண்டவர் அப்படிப்பட்ட பெரிய காரியங்களை செய்வதற்கு தீர்மானித்திருக்கிற ஆண்டவரை நான் சோதனைகிறேன் தேவனுக்கு மைவி உண்டாவதாக அப்படின்னா ஒவ்வொருத்தரு காலத்தில் என்ன செய்ய வேண்டும் ஒருவருக்கு ஒரு அவிசுவாசமான வார்த்தைகளை சொல்லி விலைகிற மாதிரி சொல்லி அவ வந்துடும் நிறைவேற்றி முடிக்க வல்லவராயிருக்கிறார் வாசிக்கும் போது இப்படி நான் வாசிக்கிறோம் ரோமே பனிரெண்டு நம்பிக்கையிலே சந்தோஷமா இருக்கையிலே சந்தோஷமாயிருங்க பொறுமையாயிருங்க உபத்திரத்திலே பொறுமையாயிருங்க போதும் தேவனுக்கு மற்றபடி அதாவது பிற உள்ளங்களையும் சோர்ந்து போக செய்யக்கூடாது அப்போ சொல்லும் போது எங்களுக்கு வரும் சகல உபத்திரங்களிலேயும் அவரே ஆறுதல் எங்களுக்கு வரக்கூடிய உபச்சரம் உங்களுக்கு தெரியுமா தெரியாது அந்த நிலையில்தான் நாங்கள் இந்த ஆறுதலோடு இந்த ஒழித்து செய்து கொண்டிருக்கிறோம் உபசிரவங்கள் அது என்ன உபசரவம் நீங்க நினைக்கலாம் உபசிரவங்கள் தேவருடைய பிள்ளைகளே உங்களுக்கு தைரியமான வார்த்தைகளை மக்களுக்கு நான் சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு ஊழியர் இருக்கிறது அதாவது உனக்கு பின்னால கூப்பிட்டு சொல்லும் சத்தத்தை உன்னுடைய காதுகள் கேட்கும் போதைகளின் ஒருபோது உனக்கு மறைந்திருக்கார்கள் நடக்கக்கூடிய விடுவார்கள் போதையார்கள் அப்படிப்பட்ட ஒரு காலம் இருக்கிறதானவர்கள் ஆனால் உபத்திரவ காலத்துல சோர்ந்து போகக்கூடாது உபத்திரவத்தில் நான் உறுதியாக நிலைத்திருக்க வேண்டும் என்று விரைவாக்கு சொல்லுகிறபடினால ஆண்டு ஒரு நான் சொந்தரைக்கிறேன் அதாவது நம்ம டிரைவர் ஒரு ஒரு வந்திருந்தாரு மேடம் கல்யாணத்தை நம்ம தம்பியுடைய கல்யாணத்துக்கு அவர் பல காரியங்களை கேட்டுக்கொண்டே சொல்லிக்கொண்டே இருந்தார் நம்முடைய சில கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருந்தார் அவர் கடைசியாக சொன்னார் ஐயா உலகத்துல எந்த சூழ்நிலை ஏற்பட்டாலும் சரி நான் ரத்த சாட்சியா மறைக்க ரெடியா இருக்கிறேன் என்று சொன்னார் ஊக்காரி இன்னொரு நாளும் சொன்னார் நான் இரத்த சாட்சிய மறுக்க எப்பொழுதும் தயாராக இருக்கின்றேன் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு அல்ல அலையலு இந்த உப்சரவு பாடுகள் துன்பங்கள் படுகிறது இந்த நன்மைக்காக அல்ல தேவி ராட்சியத்தில் பிரவேசிப்பதற்காக தேவையா நம்பிக்கை நமக்கு வேண்டும் வேறு விசுவாசம் இருக்க கூடாது கற்பாரின் மேல விதைக்கப்பட்டவர்கள் அதாவது வேறு இல்லாதபடியினால் வேறு கொள்ள முடியாமல் இருந்தபடியினால் அவர்கள் தீந்து பட்டு போயிற்று ஆனப்படினால் பிள்ளைகளே உபத்திரவு காலத்துல பொறுமையாய் சகிக்க வேண்டும் நம்ம காணுகிறவர்களுக்கு நமக்கு ஆயிரத்தி எட்டு இருந்தாலும் அவளுக்கு நாம் ஊக்கமான வார்த்தைகளை சொல்லி பலப்படுத்த வேண்டும் நமது தேவன் கைவிடுகிற தேவன் அல்ல நம்மை மேன்மைப்படுத்துகிறவராயிருக்கிறார் இடைக்காலத்தில் ஒரு கத்துடைய வேலை இருக்கிறது அந்த வேலை நடந்து முடியும் அப்புறம் உபத்திரவ காலம் ஆரம்பிக்கும் அலையிலா தேவனுக்கு மைமை உண்டாவதாக எங்களுக்கு வரக்கூடிய சகல உபத்திரவங்களிலும் அவரே எங்களுக்கு ரெண்டு வருந்தியார் முதலாம் அதிகாரம் நாலாவது வசனத்தை வாசிக்கலாம் அதிகாரம் நான்காவது நாங்கள் ஆறுதல் ஆகும்படி எங்களுக்கு வரும் அவரே எங்களுக்கு ஆறுதல் எந்த உபத்திரத்தில் ஆறுதல் சொல்ல முடியும் அவரே எங்களுக்கு ஏற்படுகிற சக உபத்திரத்திலையும் அவர் தான் உபத்திரத்தை குறித்து கிளங்காதீர்கள் தேவனிடத்திலே நெருங்குங்கள் தேவனுக்காக வாழ வாழ்க்கை ஒப்பு கொடுங்கள் தேவன் உங்களை மேன்மைப்படுத்துவார் இந்த உபோதரவத்தில மேன்மையடைகள் இந்த உபோதரவத்தில் வெற்றி பெறுகிறவர்கள் தான் அங்கே வெள்ளங்கி தரித்து நடப்பார்கள் என்று ஒரு கூட்டத்தாரை பற்றி எழுதியிருக்கிறது நாம் இங்கே பார்க்கிறோம் ஒளிப்படத்தில் ஏழாம் அதிகாரம் பதினேழு முதல் சில வசனங்களை ஒருவர் வாசிக்கலாம் பதினெட்டு வரைக்கும் விரும்ப 7 அதிகாரம் 13 முதல் அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிறவர்கள் யார் எங்கே வந்தார்கள் என்று கேட்டால் அதற்கு நான் ஆண்டவனே தெரியும் என்றேன் அப்பொழுது மிகுந்த வந்தவர்கள் வெள்ளை அங்கி தரித்த ஒரு கூட்டத்தை காண்பித்து இவர்கள் யார் இவர்கள் இவர்கள் யார் எங்கே வந்தவர்கள் தெரியுமா என்று கேட்டால் அதற்கு அவர்கள் தெரியாது என்றார்கள் விளக்கம் கொடுக்கிறார் இவர்கள் மிகுந்த உபத்திரத்திலிருந்து வந்தவர்கள் இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டு முன்பு பகலும் அவருடைய சேவிக்கிறார்கள் சிங்காசனத்தின் மேல் வீட்டில் இருப்பார் இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை இனி தாகம் அடைவதும் இல்லை வாழ்க்கையில் நெருக்கடிகள் ஏற்பட்டிருக்கலாம் உஷ்ணமான சிங்காசனத்தில் இருக்கிற ஆட்சி குட்டி யானவரே இவளை மெய்து இவளை ஜீவத்தண்ணீரில் உள்ள ஊற்றண்டைக்கு நடத்துவார் தேவன் தாமே உடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றால் ஆமென் தேவனுக்கு மகிமை உண்டாவத ஹalleluya hallelujah <muchas> hallelujah வெள்ளங்கி தெரிச்சவங்க தான ஊளிகாரனா இருக்க வெள்ள ஊளிகாரன் வெள்ளங்கி வந்திருச்சானே ஊளிகாரனா வெள்ளங்கி வந்திருச்சானே விசுவாசிகளா அப்படின்னே இருக்க பாங்க ஆனா அங்கே அந்த கூட்டத்துக்குட்டி காட்டுது போது அவங்களே என்ன என்னங்க தெரிஞ்சாங்க வெள்ளங்கியலை தரித்திருந்த ஒரு கூட்டத்தை கண்டாரு அவர்கள் இந்த உலகத்தில் உபத்திரவங்கள் பாடுகள் பிரயாசங்களை அனுபவித்தவர்கள் அங்கே அவர்கள் தேவனுக்கு முன்பாக சிங்காசனத்துக்கு முன்பாக கண்டாரு என்று நான் பார்க்கணும் எல்லாருமே அனைத்து கத்துரை பிள்ளைகளே இந்த நாடு கத்துட வார்த்தையை நம்மை பார்த்து என்ன சொல்லுகிறது அப்ப பக்தனாகிய தாவிதரை சொன்னது போல உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது நல்லது அதனால்தான் பிரமாணத்தை கற்றுக்கொண்டேன் அவர் சொல்லுகின்றார் ஹெலையலுயா ஹெலையலையா தேவனுக்கு வயமேன் உபத்தரோத்தின் குகையில் வைத்து நான் உங்களை தெரிந்து கொண்டேன் எதற்காக என்றால் நீங்கள் என்னுடைய பிள்ளைகளாக இருக்கும் முடியாத நீங்கள் என்னோடு கூட அமரும் முடியாத நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் நீங்கள் பிதாவுக்கு மிகுந்த கனிகளை கொடுக்கும் முடியாத உங்களை தெரிந்து கொண்டேன் என்று இறைவாக்கு சொல்கிறபடினால ஆண்டவரையை நான் சோற்றுருக்கிறேன் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய கோல் தொழிற்கும் அவர்களை உலகம் கண்டுகொள்ளும் என்று நாம் காண இவர்கள் கத்துடைய மனிதர்கள் இவர்கள் கத்துடைய மனிதர்கள் அல்ல என்பதை அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக அவர்கள் இருக்கும் என்று இறைவாக்கு சொல்கிறபடினால ஆண்டவரை நான் சோதருக்கிறேன் தேவனுக்கு மயம உண்டாவதாக ஆனப்படினால்தான் தேவனுடைய அப்போ சலர்கள் தேவனுடைய பிள்ளைகள் சோர்ந்திருக்கிற இடங்களிலே போய் அவர்களை தடப்படுத்தினார்கள் நாம் அநேக உபத்ரவங்களின் வழியாகத்தான் தேவனுடைய ஆட்சியில் பிரவு செய்ய வேண்டும் ஆனப்படினால் சோர்ந்து போகாதீர்கள் வசனத்தை கை கொள்கிறதனால் ஆயிற்று என்று நினைக்காதீர்கள் வசனத்தை கை நெருக்கடிகளை சத்து கொண்டு வருவார் இல்லை தேவனே அதை அனுமதிப்பார் நம்மை ஆண்டவராகி தேவன் அவருக்கு உகந்தவர்களாக மாற்றுமடியாக அப்படி செய்கிறார் என்பதை அறிந்து நாம் எப்பொழுதும் தேவர் சமூகத்தில் தடமாக இருக்க ஆண்டு நடத்துகிற தேவனுடைய மனிதர்களுக்கும் உபத்திரம் உண்டு அவர்கள் சொல்கிறார்கள் எங்களுக்கு வருகிற சகல உபத்திரங்களிலும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவராக இருக்கிறார் என்பது போல நாம் இந்த நாட்களிலே ஒருவரை ஒருவரை தேற்றி பலப்படுத்தி தேவனிட பிள்ளைகள் கிடைக்கிற நேரங்களில் அதிகமாய் ஜபம் பண்ணி தேவனிடத்தில் கட்டி சேருவோம் அண்டவராகிய தேவன் நம்மை மேன்மைப்படுத்துவார் சிலைய மக்களாம் அவர்கள் தேவனுடைய சமூகத்தில் மிகுந்த உபத்திரவங்களை சைத்து நிலை நிற்கிறவர்கள் என்று பிறர் கண்டுகொள்ள வேண்டும் சின்ன சின்ன காரியங்களை கூட நம்மால் சகித்துக்கொள்ள முடியாதபடி அடிக்கடி முரண்பாடுகள் ஏற்படுகிறது அவைகளெல்லாம் நான் மாற்றிக்கொண்டு நான் தேவர் சமூகத்தில் மிகுந்த கனிகளை கொடுக்கக்கூடியவர்களாக மாற ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக ஹெலே லோயா ஹெலே லோயா ஹெலே லோயா தேவனுக்கு மய்மை உண்டாவதாக தேவனுக்கு மய்மை சாட்சியுடையவர்களாக இருக்க கருத்த நம்ம எல்லோருக்கும் உதவி செய்வார்த்திப்பார்கள் மேற்கொண்டு நீங்கள் சத்தியத்தை அறிய விரும்பினால் எப்பொழுது வேண்டுமானாலும் எங்களோடு தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி புதிய சபை மூன்று பார் 248 நாற்பத்தி எட்டு ஏ தெற்கு சானல் கரை சாலே நகர் அனந்தன் நகர் ஆசாரி பள்ளம் போஸ் நாகர்கோவில் ஆறு ரெண்டு ஒன்பது கன்னியாகுமரி மாவட்டம் எங்களது தொலைபேசி எண் பூஜ்ஜியம் நான்கு ஆறு ஐந்து ரெண்டு இரண்டு இரண்டு இரண்டு ஐந்து உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆம்